நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு பொதுவாக நாம் ஒன்றை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம் கற்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு விதத்தில் கரெக்ட் ஆனாலும் அதை விட்டு வேற ஒன்று பார்த்து ரொம்பவே பயப்படுவோம் அது நாய்கள் அதுலேயும் வெறி நாய்கள் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பயம் இல்லையா அந்த வெறிநாய் கடியிலிருந்து நம்மளை காப்பாற்ற கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து யாரால உருவாச்சுன்னு நாம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்த்தோம்னா அது சுட்டி காட்டுறது லூயிஸ் பேஸ்டர் அப்படிங்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளரை கண்டுபிடிப்பாளரை அவரோட நினைவு தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இந்த தினத்தைத்தான் உலகம் முழுக்க உலக ரேபிஸ் நோய் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிற வேர்ல்டு ரேபிஸ் டே வெறிநாய் கடி அதில் இருந்து மக்களை பாதுகாக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் தொடங்கப்பட்டது தான் உலக ரேபிஸ் நோய் விழிப்புணர்வு தினம் இந்த வெறிநாய் கடிகளால் வளர்ந்த நாடுகளை விட வளரும் நாடுகள்தான் உலகத்தில் ரொம்ப பாதிக்கப்படுது இதுக்கு மெயின் ரீசனாக சொல்லப்படுறது வெறிநாய்கள் பற்றின நாலேஜ் மக்களுக்கிட்ட இல்லாதது தான் வெறிநாய் கடிகளால் பாதிக்கப்பட்டு சம்பவங்களும் உலக அளவில் அதிகரிச்சுட்டு வருது அதுலேயும் குறிப்பாக பத்துல இருந்து பதினைஞ்சு வயசு குழந்தைகளை தான் இது ரொம்ப பாதிக்கிறேன் இதை ரொம்ப பாதிப்படைகிறாங்க ரேபிஸ் அப்படிங்கிறது நம்மளோட மூளையை தாக்குற ஒரு வைரஸ் இந்த ரேபிஸ் வைரஸ் ஒரு மிருகத்தை தாக்கிறப்போ அந்த மிருகம் ரேபிஸால் பாதிப்படையுது அந்த ரேபிஸ் வைரஸ் தாக்கப்பட்ட மிருகம் மக்களை கடித்தா அது மக்களுக்கும் பரவும் அது மட்டும் இந்த வைரஸ் தாக்கப்பட்ட மிருகமும் சரி அந்த மிருகம் கடிச்ச மக்களும் சரி ரெண்டு பேருக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தா அது உயிர்கொல்லி நோயாகவும் அமைஞ்சிரும் அதுக்காகவே இந்த ரேபிஸ் வைரஸ் ரேபிஸ் வைரஸால அஃபெக்டான நாய்கள் அந்த நாய்களை கண்டுபிடிக்கிற முறைகள் அந்த நாய்களை எப்படி ஐசோலேட் பண்ணி வைக்கணும் அந்த வெறி நாய்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுகள் என்னென்ன எடுக்கணும் வெறி நாய்க்கடிய பாதிக்கப்பட்ட மக்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் வெறி எப்படி கட்டுப்படுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்களை மக்கள்கிட்ட உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளோட சுகாதார அமைச்சகங்களும் முன்னெடுத்து கொண்டு போக கடைபிடிக்கிற தினம்தான் உலக ரேபிஸ் நோய் விழிப்புணர்வு தினம் இந்த தினம் அனுசரிக்கப்படுறதோட மட்டுமல்லாமல் அஞ்சல் துறைகளும் ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அந்த விதத்தில் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலை தான் தென் அமெரிக்க நாடான பெரு அப்படிங்கிற நாட்டோட அஞ்சல் துறை ரெண்டாயிரத்தி வெளியிட்ட உலக ரேபிஸ் தின அஞ்சல் தலை அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நோய்க்கான விளக்க ஒரு அஞ்சல் தலைய பிரான்ஸ் நாட்டு அஞ்சல் துறை வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலைகளை நாம மருத்துவம் அதாவது ஹெல்த் கேர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அனிமல்ஸ் அதாவது மிருகங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதாவது வீட்டு விலங்குகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் டாக்ஸ் அதாவது நாய்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் மேமல்ஸ் அதாவது பாலூட்டி விலங்குகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் வேல்ட் ஈவென்ட்ஸ் அதாவது உலக நிகழ்வுகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு